நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக மறுரூபமாக வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தேவனுக்கு பிரியமானதை செய்தால் உண்டாகும் நன்மைகள் என்ன? கத்திற்கு பிரியமானது என்னது என்பதை தன் ஜீவியத்தில் ருசித்து உங்களுக்கும் அந்த ரகசியத்தை பரிசுத்த வேதத்திலிருந்து காண்பிக்க வருகிறார் புதிய இஸ்லீம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய விரும்புங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இல்லையிலயா தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு ஐமூண்டாவதாக நம்ம மறுபடி இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்தாளிலும் தேவனுடைய திருச்சபையாய் கத்தரை ஆராதிக்க ஆண்டு மீண்டும் நமக்கு தகுந்த நல்ல கருவைக்காக நம்ம ஆண்டவர் சோதரிப்போமாக இல்லையிலா இல்லையிலா என்று தேவன் அவருக்கு தருகின்ற ஆலோசனை சுருக்கமாய் தியானிப்போம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய ஜனங்களாய் மாறியிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம் தேவன் தன்னுடைய ஆவிய கிறிஸ்துவின் ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கின்றார் அந்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சந்திப்போம் பெருசுத்தாவியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அவருக்கு பிரியமில்லாத விருப்பம் இல்லாத செய்களை நாம் செய்வோம் என்றால் அவர் நமக்குள்ளே துக்கப்படுவார் சில வேடங்களில் நமக்கு அதாவது எனமரியாத ஒரு கலக்கம் எனமரியாத ஒரு துக்கம் நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்கின்றோம் ஒன்றும் இல்லையே எதுவும் சரியா தான் இருக்கிறது சரியாக ஆனாலும் காரியங்கள் நம்ம கடந்து போயிருக்குமானால் அவைகளை சரி பண்ணும் அந்த துக்கம் மாறி அவருக்கு சமாதானம் உண்டாகும் அதுனால தான் பவுல் என்ற நிறுவத்தில் எழுதும் போது நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஒரு வா சமாதம் உண்டாகிறது பிள்ளைகள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் எது பிடிக்காது என்கிறத கண்டறியும் பிள்ளையின் மேல் மிகுந்த வாசத்தை பெற்றவர்கள் வைக்கின்றார்கள் என்னுடைய பிள்ளை என்னுடைய பொம்ம இல்லாத ஒரு காரியத்தையும் செய்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார்கள் அவருக்கு பிரியம் இது பிரியம் எது பிரியம் என்கிறத நாம் கண்டறிந்து அவைகளை செய்யும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுகின்றார் கர்த்தருக்கு பிரியமானது என்னது நம்முடைய உடல்நடைகள் நம்முடைய பழக்க நம்முடைய தோற்றங்கள் நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்து அவர்களை செய்ய வேண்டும் செய்வது சரியா அதாவது அலங்கரிப்பது உச்சுவிக்கிறது சரியா என்கிறதை நாம் சந்தித்து பார்க்க வேண்டும் ரோமிற்கு நிறுவ எழுதும் போது பனிரெண்டாம் அதிகாரம் பிரியமான ஜீலியாக ஒப்பு ஜலியாக ஒப்புடைய இறக்கங்களை முன்னுமே நீங்கள் இந்த புத்தான் புத்தராமானது என்றுபஞ்சத்திற்கு தெரியாமல் பிரியமும் நன்மையும் புதிதாக நம்முடைய மறு ரூபமாக வேண்டும் அதாவது கண்டவைகள் வைத்து அலங்கரிப்போம் என்று சொன்னால் இந்த சரீரம் என்னாகாது மறு அதுக்கு எடுத்துள்ள வேண்டுமா அவரோடு கூட மைமையிலே காணப்பட வேண்டுமா உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சிங்காசனம் கிரீடம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டும் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்க்க வேண்டும் சோதித்து பார்த்து இது கத்தனை பிடிக்குமா நல்லா பாருங்க வேலை நீங்கள் குற்றங்களை கண்டுபிடித்து விடலாம் கண்டுபிடித்து அவர்களை விட்டு விடுவதற்கு இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் இது கத்தரை பிரியமா இருக்குமா அவரிடத்தில் கேட்டு இவரிடத்தில் சொல்வது சரியா இருக்குமா அது சரியா அதாவது கோல் சொல்லி தெரியாது என்று சொல் வெளியளம்பரப்பட இன்னொரு செய்திய போட்டு விட்டாலும் போதும் செய்தி வந்துவிடும் தேவனுக்கு என்ன சொத்து பாரு நான் சோதிக்கணும் கடவுடி பிள்ளை அல்லவா உலக திருவாளும் போது ஒண்ணு சோதிக்க வேண்டாம் எதையும் பிடிக்கலாம் எதையும் போகலாம் எதுவும் பழகலாம் எப்படியும் செய்யலாம் மனம் புதிதாக வெளியே தோற்றம் மாற மாற மாற நம்முடைய வெளியுள்ள கிரிகளை கட்டுப்பாடு வைக்க வைக்க நம்முடைய உள்ளான மொழி மறு நடந்து கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருக்கணும் இருபத்தி நாள் கோழியின் வயிற்றுக்குள் இருக்கிற முட்டை எப்படி ஏறி ஏறி ஏறி ஏறி ஏறி இருபத்தோராஜ் தன்னுடைய பிறப்பிக்கப்பட்டு விடுகிறதை நாம் பார்க்கின்றோம் அதே ஒன்று பிள்ளைகளை பிரசுத்தாய் பெற்றிருக்கிற நாம் நாட்களை காத்திருக்கின்றோம் எதற்காக அந்த நாளுக்காக நாம் அந்த மர்ம வச அடையும்படியாக காத்துக்கொண்டிருக்கின்றோம் அதுபடினால நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்ச்சனுக்கு பிரியமானது என்னது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்றது அவைகளை நான் விடுவதற்கு நம்மை நாமே நாம் பார்க்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறது அதைத்தான் சங்கீதக்காரன் தாவிதராஜா சொல்லுகிறார் நாற்பத்தி மூன்றாம் சங்கி நூற்றி நாற்பத்தி சங்கீதம் பத்தாவது வாக்கியத்தை ஒருவர் பிரியமானது போதி தருணும் வழியிலே நடத்துவார்கள் நல்ல ஆவியானவர் என்னை நமக்குள்ள எதிர்கொண்டிருக்கிற அவரை ஒரு மூலைய வைத்துவிட்டு நாமே நம்ம நடத்தி கொண்டிருந்தால் அதாவது பிரியமான காரியத்தை நாம் செய்ய முடியாது அவர் சொல்லுகின்றார் உமக்கு பிரியமான என்னது எனக்கு நேர்தான் என் தேவன் இப்படி நல்லாவியானவர் அவருக்குள்ள எதுக்கு வந்திருக்கின்றார் ஆலயத்தில் வரும்போது நாம் கைதட்டி பாடி உடம்புலாம் அசைத்து புதுப்பிப்பதற்காக நம்ம அவருக்கு பிரியமான பாதியலை நடத்துவதற்காக தூயாவியானோர் நமக்கு வந்திருக்கின்றார் உலகத்துல ரெண்டு ஆவிகள் இருக்கிறது துஷ்டாவி அசுத்தாவி என்று ஒன்றும் நல்லாவியானோர் பிரசுத்தாவியானவர் என்றும் ரெண்டு ஆவி இருக்கின்றது அதாவது மரம் எதனால் அறியப்படும் கனினால் அறியப்படும் அறியப்படும் யார் என்று கனினால் தான் அறிய வேண்டும் வைத்துக் கொண்டோம் அதாவது கனி கசப்பாய் இருக்குமானால் பரிசுத்தாய் நமக்குள்ள ஆவிக்குரிய கரி நம்மளை இல்லாவிட்டால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை ஆனப்படினால்தான் அப்போ சொலன் எழுதுகின்றார் கத்தருக்கு பிரியமானது என்னது பாருங்கள் காரணம் ஒன்றும் சொல்லவே கூடாது எந்த கூடாது என்கிறதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஒன்றும் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்துல அப்போ சொல்லுகின்றது நாம் இங்கே காண வேண்டும் எல்லாவற்றையும் நமக்கு தெரியும் இது பொல்லாங்க அல்ல என்று பொல்லா பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விளையுங்கள் என்று சொல்லாய் தோன்று விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிற கத்துடைய தோன்றுகிறதோ நம்முடைய மனசாட்சி மனிதருக்கு ஒரு மனசாட்சி இருக்கின்றது மனிதனுக்குள்ளே அந்த மனச்சாட்சி இது நல்லது இது கெட்டது என்று சொல்லும் அது நல்லவைகள் எது கெட்டவைகள் என்று பகுத்தறி கூடிய நீனால இந்த பகுத்தறிய கூடிய மன நமக்குள்ளே இருக்கிறது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கின்றார் ஆனப்படினால அருமையான கத்தொடை பிள்ளைகளை இந்த நாடிலும் கர்த்தர் நடைத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களை நான் கர்த்த கர்த்தருக்கு பண்பாதி காரத்தில் அதாவது நீங்கள் அதாவது இந்த பிரபஞ்ச சோதரி அவர் நன்மையும் பிரியமும் என்று பகுத்தறித்ததாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக ஹலே லுயா யார் யார் எவ்வளவு மறுபாயிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் பார்க்கும்போது ஹலே லுயா என்னார் மருணம் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் அறிய முடிகின்றது ஆ தேவனுக்கு மய்மே அப்படியா நம்ம பார்க்கிறோம் பாபரிக்கை செய்வார்கள் பாருங்க இதை வைத்தே நாம் அநேகரை கணித்து விடலாம் அவர்கள் அதாவது பழைய மனிதனும் கலந்துதான் இருக்கிறார்கள் என்று பாபரிக்கை செய்துட்டு வெளியே போனவுடனே அதே பாவத்தை நாம் செய்யமானால் என்ன பிரயோஜனம் தேவனுக்கு பிரியமானது என்னது என்கிறத பகு வேண்டும் அப்படிப்பட்டவருடைய மனம்தான் புதிதாகவும் இல்லாவிட்டால் பர்சுத்தாய் பெற்றிருந்தாலும் பழைய ஆளாகத்தான் இருப்பார்கள் சில சந்தர்ப்பங்களை சொல்லுகிறார்கள் பழைய ஆளா இருந்தேனா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த ஆள் தான் உள்ளதா இருக்குது அதுதான் பேசுவதற்கு பக்கத்துல இருந்துட்டு பழைய ஆளுங்க இருக்கிறேன் செயல்பட முடியாமல் கட்டுப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது என்று வெளியே அனுப்பிவிட வேண்டும் பழைய மனிதனுடைய சுவாசத்தையும் அறிய வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறது என்றால் அவர் தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் விட்டால் நான் என்னுடைய கிரிகளிடம் காட்டி விடுவேன் அருமையான கற்ற கர்த்துக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் திருவாக்கு சொல்லுகிறதற்காக நான் என்னது பிரபஞ்சத்திற்கு தரிக்க கூடாது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறித்ததாக மனம் புதிதாகிறதுனால மறு ரூபம் ஆகுங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதனால அப்போ சொல்ல எழுதியிருக்கிறார் விஷயத்துல ஆபரணங்களால் அலங்கரிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் அலங்கரிக்க கூட இருக்கிறது கொஞ்சமாய்ப்புக் கொள்ளணும் அப்படி என்று வசனத்துக்கு வியாக்கியான கொடுக்கிறார்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள நாம் அதாவது அதாவது தேவனுக்கு பிரியமானது என்று சோதித்து பாருங்கள் சோதித்து பார்த்து நல்லமானவை பிடித்துக் கொள்ளுங்கள் பக்தன் ஆகிய தாவி பிரியமானது செய்ய எனக்கு போதிய நீரே என் தேவன் நல்ல அபியானவர் என்று சவையான பாதையில் நடத்துவாராக என்று சொல்ல நமக்குள்ளே தேவ அபியானவர் வந்திருக்கிறார் செம்மையான பாதியில் நடத்த முடியாது அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் எதை செய்தாலும் அவரிடத்துல கேட்க வேண்டும் ஜபம் பண்ணி கேட்டு அண்டவரே இதை செய்வத சரியா எப்படி செய்யலாமா நான் இடத்துக்கு போகிறேன் போகலாமா இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு ஊருக்கு போனாலும் கேட்டுட்டு போறாங்க அதுக்காக நீங்க எல்லாம் கேட்டுட்டு போங்கன்னு சொல்லல அப்படி வளர்றாங்க தேவனுக்கு மயமே உண்டாவதாக போகிற இடத்துல அவங்க பாதுகாப்பு வேணும் போகிற காரியங்களை கருத்து வாக்கணும் போய்விட்டு சமாதானமாய் திரும்பி வரணும் அவர்கள் வளர்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் அவர்கள் வளர்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் அறுபடியால் கட்டிட பிள்ளைகள அதாவது அப்படி அல்லாதவர்கள் பலவிதமான வேதனைக்குட்படுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நமக்கு ஒன்றிலே விருப்பம் இருக்குமானால் போய்விட்டு வந்து அதுல தப்பா இருந்தாலும் அறிக்கை செய்து கொள்ளலாம் எங்கிறது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல அதாவது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று பகித்தறிந்து அவைகளை செய்வதுதான் கிறிஸ்தவ தெய்வியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக இரண்டாவதாக மார்க்கி சுசிசம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது அவர் வாசிக்கலாம் பதினொன்று வருஷம் இருபத்தி நான்கு ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று நம்பிக்கை நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வேண்டும் இது கற்றிற்கு பிரியமானது அண்டவராகிய தேவன் தமிழத்தில் வந்த நோயாளிகளை தமிழத்தில் நன்மை பெற வந்தவர்களை இடத்தில் அவர் கேட்ட காரியம் என்றால் இதை செய்ய முடியும் என்று நீ இதை என்று கேட்டார் கத்தருக்குரியமானது தேவனுக்கு நமக்கு வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது ஹெலையலுயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது கேட்டுக்கொள்வது நீங்கள் என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்வது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படியே அது உங்களுக்கு கிடைக்கும் இறைவாக்கு சொல்லுகிறது அனுப்பி நாலு ஆண்டு வரைவனுக்கு மய்மே உண்டாவதாக விசுவாசம் இல்லாமல் எவரேற்க பதினோராம் அதிகாரம் எட்டு பத்து வரைக்குலாம் எவரே பதினோராம் அதிகாரம் எட்டு முதல் விசுவாசத்தினாலே இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து காண்பிக்கிற தேசத்திற்கு மாற்றுவேன் அந்த தேசத்தை சொந்தமாக தருவேன் சொன்னார் பிள்ளைகள் கிடையாது பிள்ளை இல்லாத காலத்தில் வாக்கு அதாவது தேவனாக நாம் கேட்கிறவர்களை பெற்றுக் கொள்வோம் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் வாக்கு பெற்றார் அந்த காரியத்தை இறைவன் செய்ய முடியும் இறைவனுக்கு செய்ய முடியும் என்று நம்பிக்கையும் விசுவாசமும் அவருக்கு உண்டாயிற்று அந்த விசுவாசத்தின் முடிய அவர் விசுவாசிகளுக்கு அவர்கள் அருமையானவர்களே அதாவது நமது ஆண்டவராகிய தேவன் ஏதாவது நம்ம கேட்கிறவர்களை தருவார் என்பது இது ஒரு பக்கம் இந்த விசுவாசம் ஒன்றும் தெரியாத ஒன்றும் இல்லாத போது அதாவது அவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் ஒரு தன்னுடைய இனத்தையும் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு பரதேசியை போல அவர் அலைந்தார் ஹெல்ஏலோயா பரதேசியை போல அவர் அலைந்தார் அங்கே பெற்றுக்கொண்டார் இன்றும் அந்த ஜாதி ஒரு தேசமாக உலகத்திலே திகழ்ந்து என்கிறதை நாம் காணுகின்றோம் ஹெல்ஏலோயா உலகத்தின் பார்வையிலே ஒரு வல்லரசாக பெரிய ஒரு விஞ்ஞானிகளாக இருக்கிறத நாம் காணுகிறோம் இதெல்லாம் அவரே விசுவாசம் தேவனுடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படுகின்றது அதாவது பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் என்றால் எப்படி விசுவாசிக்க முடியும் அதை விசுவாசித்தார் நமக்கும் தகுதிக்கு மிஞ்சிய காரியங்களை சொல்லும் போது உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் உன்னை நான் என்ன பிரகாரம் செய்வேன் என்று சொல்லும் போது விசுவாசிக்க அது தேவனுக்குப் பெரியும் ஹலோயா கடவுள் அவர் சொல்லுகிறது கர்த்தர் ஆனால் அவர் அதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கும் போது அவரை கர்த்தர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் அறிந்து நான் ஆண்டு சோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அருமையான கத்திர பிள்ளைகளை நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் கர்த்துடைய வார்த்தை விசுவாசிக்க வேண்டும் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடைய வேண்டும் கீழ்பளிதல் தான் மேற்படி கீழ்பிடி ஆமை என்றால் இந்த உலகம் ஒரு முறை அழிக்கப்பட்டது என்று நாம் காணுகிறோம் கீழ்பொடிதல் நீதிமன்ற கீழ்பிடி ஆமையினால அநேகர் பாபிகள் என்று திருவசனம் சொல்லுகின்றது இந்த நாட்களிலேயும் கற்றுட பிள்ளைகளை நமது ஆண்டவராகி தேவ நமக்கு சொல்லுகிறவர்களுக்கு நாம் கீழ்பிடி வேண்டும் சவுல அரசால் ஆசீர்வதிக்கப்பட்டு அமேசியர்களோடு யுத்தம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட கர்த்தர் சொல்லி இருந்தார் அந்த கையில் தருவேன் நீ அதில் எதையுமே உங்களுக்கு என்று எடுக்க கூடாது எல்லாவற்றையும் அழைத்து போட வேண்டும் அதுக்கு காரணம் உண்டு சொல்லி இருந்தார் அறிய வேண்டியதில்லை காரணம் உண்டு மகிமை உண்டாவதாக ால இது சாமிகளால் ஆசிர் அனுப்பப்பட்டான் போய் யுத்தம் செய்தான் யுத்தம் செய்து மேற்கொண்டது மறந்து விட்டான் தகுதியினால நம்முடைய திறமையினால நம்முடைய இதனால்தான் இது ஆனது என்று கற்றுடைய வார்த்தையை மறந்து அவங்களுடைய கொளமையானவர்களை பிடித்து கொண்டு அந்த அரசர்களையும் உயிரோடு பிடித்து சவுளுடைய பதவிடைய ராஜவாரம் அவனை விட்டு போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம் அலையிலா கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் அலையிலா ஆண்டு அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்ய வேண்டும் கீழ்ப்பிடிதல் அந்த கீழ்ப்பிடிதலை கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார் ஒன்று சுவரின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் வாக்கியவர் அதற்கு சாமிகள் கத்துடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் கீழ்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்திற்கு பிரியமா இருக்குமோ பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலாம் கீழ்படுக ஆட்டுக்கடாக்களின் நலத்தை பார்க்கலாம் உத்தமம் கற்றுட வார்த்தை கீழ்பிடிம நான் ஆண்டவருக்கு பரிசீலத்தை நிறைய சந்திக்கலாம் கொண்டு கற்றுட சத்த சொல்லும் பள்ளிகளும் கர்த்துமோ பெரிய காரியம் செய்யலாம் கத்திற்காக பெரிய காரியங்களை செய்யறவர்களா இருக்கலாம் கற்றுட வார்த்தைக்கு கீழ்பிடி ஆட்டால் அதனால் ஒரு பயனும் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாதது அவருக்கு பிரியமா இருக்குமோ கர்த்தருக்கு பிரியமானது இல்லது என்று சோதித்து பாருங்கள் என்று திருவாக்கு சொல்லுகின்றது கத்தருடைய அறிந்திருந்தாலும் அதற்கு கீழ்ப்புடையாமை கர்த்தர் இப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்பா சொல்லியிருக்கிறார் அம்மா என்று சொன்னாலும் அது எப்படி நடக்கும் இனிமேல் நடக்கக்கூடிய காரியமா என்று சொல்வரும் உண்டு ஆனால் அதுதான் கத்திர வார்த்தை சொல்லுகிறது அதாவது விசுவாசம் நம்பிக்கை இது கத்தருக்கு பிரியமானது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்பிடிவதற்கு சொல்லிக் கொடுப்பதும் கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லுகின்றது உலகத்தில் கடவுளை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவர்கள் தான் உலகம் உலக அளவில் அதிகமா இருக்கிறார்கள் இந்தியாவில் கொஞ்சமா இருக்கலாம் அப்படி இருந்த போதிலும் கர்த்திற்கு சொவி கொடுக்காதவர்கள் கர்த்த சத்தத்துக்கு கீழ்ப்பு பெருகி இருக்கின்றார்கள் அது கத்திற்கு இங்கே குழும் இருக்கிறோம் என்றால் அது எதற்காக கர்த்திற்கு பிரியமானது செய்ய முடியாது கர்த்திற்கு பிரியமானது செய்ய வேண்டும் செய்து நாம் இந்த கத்தர் வரும்போது நாம் மருமப்பட வேண்டும் என்ற இந்த எண்ணமுடையவர்களாக நாம் இங்கே வேறுபடுத்தப்பட்டவர்களாக வேறுபிக்கப்பட்டவர்களாக இப்படி ஒரு சிறிய மந்தையாக நாம் காணப்படுகின்றோம் கத்தடி வார்த்தை இன்றும் நமக்கு சொல்லுகிறது என்று நாம் தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிறவர்களை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறவர்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர் வல்லவர் நமதை விசுவாசிக்க வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வீட்டில் குடும்பத் தலைவர் ஓழியத்துக்கு போயிட்டார் பல நாட்களாக வரவில்லை வீட்டிலே பஞ்சம் சாப்பாடு இல்லை பிள்ளைகள் பல பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு குளிர் தேசம் இந்த ஒரு விசுவாசம் இல்லாத தாய் அந்த அம்மா பிள்ளைகளுக்கெல்லாம் போதித்தார்கள் மக்களே எலியா தீர்க்க தரிசிக்க காகத்தை கொண்டு ஆகாரம் கொடுத்தார் ால நமக்கும் கொடுப்பின் பாதில்ல போய் கொண்டிருக்கட்டும் போயிருக்கிறார்கள் பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த விசுவாசம் வரவில்லை ஒரு சின்ன பையன் துணி உடுக்க படிக்காத அப்படிப்பட்ட ஒரு பையன் அதை விசுவாசத்தான் அவனுடைய உள்ளத்தில் அந்த வதம் விழுந்துட்டு விழுந்தவுடனே விசுவாசித்தான் விசுவாசித்து ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்கப்படுத்துட்டோம் அவன் ஆலோசனை பண்ணி இருக்கிறான் கதவு பூட்டி இருக்கிறதே காக்கா எப்படி வரும் அப்படின்ட்டு சொல்லி கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு ரோட்டில் வந்து நின்று இருக்கிறேன் அவர்களுடைய ரோட்டிலேயே போயிட்டான்னு பண்ணுறது வந்து நின்ற அப்போ ஒருவர் அந்த பதினோரு மணி அளவில் பத்து ரூபாய் பதினோரு அளவில் கடை அடைத்து விட்டு அந்த ரோட்டில் இந்த சின்ன குழந்தை ரோட்டில் நிற்கிறத பார்த்து அவருக்கு பரிதாபமாகி என்னமோ தெரியவில்லை என்று வண்டியில் பாட்டி என்னப்பா என்ன என்ன இங்கே வந்து நிற்கிறேன் இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பல நாள் ஆச்சுது எங்கள் அப்பா ஊடி தூட்டாங்க அவன் அதுக்கு என்ன இல்லை வீட்டில் சாப்பாடு இல்லை அவன் நீ ரோட்டில் வந்து ஏன் நிற்கிற அம்மா சொன்னாங்க எலியாத்துக்கு தெரிசுக்கே காக்கா கொண்டு கொடுத்துன்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் பதிஞ்சிட்டேன் அப்படி எங்கள் விருது சின்ன பிள்ளைக்கு அவர் ஒரு கிறிஸ்தவரு பெரிய ஒரு நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு நீ நின்றுக்க நான் இப்போ வர்றேன் அது வரைக்கும் நின்றுக்கே அப்படின்னு போய் அவர் பேக்கரி கிடத்த பேக்கரி கிடத்த கடை நடத்துறாள் ஓனர் அவர் போய் என்னென்ன பதார்த்தங்கள் உண்டோ அவ்வளோ பெரிய பார்சல் பண்ணி கதவுலாம் திறந்தா நடக்குது பார்சல் பண்ணி கொண்டு வீட்டில் தலைவாசலில் வை வைத்து விட்டு வீட்டில் வந்து வச்சுட்டு போயிடணுன்னு சொல்லு அப்படின் ஆ சொன்னா அவர்களுக்கு என்னவோ பையன் பசியில் ஏதோ சொல்றான் போருக்கு இல்லாம வந்து பாருங்க பார்த்தோன்னா அவர்களுக்கே நம்ப முடியாது விசுவாசம் பல நாட்கள் புசிப்பதற்கு அவர்களுக்கு அதில் ஆகாரம் இருந்தது அதை சாப்பிட்டு பிழைத்தார்கள் அதற்குள்ளாக அவரும் ஊழியம் முடித்து விட்டு வந்துவிட்டார் அருமையான கற்றிட பிள்ளைகளை எளியாவின் தேவன் என்றைக்கும் இருக்கிறார் எளியாவின் தேவன் இருக்கிறார் எளியாவை போஷித்ததற்காக இருக்கிறது எ ஊழிய காலத்தில் எத்தனை எங்களுக்கு உதவி தெரியும் ஒரு நாள் காலை உணவு போட்டு சிரட்டைகள் ஒன்றுமே இல்ல இல்ல காலத்தில் அப்படிப்பட்ட ஆட்கள் அதாவது சோப்பு காசு எங்கேயாவது நாம் அனுபவித்த ஆட்கள் தான் நாம் அனுபவித்த ஆட்கள் அந்த அனுபவத்தை தானே உங்களுக்கு சொல்லுகின்றோம் இருப்பது கூடாத காரியம் அமரகாம் விசுவாசித்தார் கண்டாசுவாசித்தார் காணாமல் விசுவாசித்தார் காணாததை விசுவாசித்தார் அமரகாமுக்கு சொல்லியிருந்தார் இப்படி செய்வே சந்ததியும் இல்ல ஒன்று சொன்னார் உருடைய சந்ததிக்குள்ளாக அந்த தேவனை தான் நம்பி இருக்கிறோம் பெற்றுக்கொள்வோம் என்று நம்ப வேண்டும் ஜோமினி கொண்டிருக்கும் போதே இந்த வாய்மட்டா செய்கிறது இருதயம் சேர்ந்து பெ நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதாவது ரொம்ப ஜோமனா இப்படி அதாவது நீங்களும் இந்த மலையை பார்த்து பேருந்து அந்த பக்கம் போயின்றால் போய்விடும் என்று இருக்கிறது அல்லவா அது கடுகள அளவுல விசுவாசத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு அம்மா ஒரு நாள் ஜபத்தில் உட்கார்ந்துட்டாங்க அவருடைய வீட்டுக்கு அருகாமையில ஒரு பெரிய மலை இருக்கிறது அது அவருடைய வயலில் கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மரக்கால் வதப்பாடை அடைத்து அந்த மலை அந்த மலை போய்கிட்ட ஐந்து மரக்கால் வதப்பாட அவர்களுக்கு கிடைக்கும் அதபடினால அவர்கள் ஜெவமனினார்கள் விசுவாசத்தோடு ஜெவ முடினால் இந்த மலை பார்த்து அங்கே போனாலும் என்ன செய்யும் போயிடும் கேட்டவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி கேட்டார்கள் கொஞ்ச கேட்டார்கள் கேட்டுவிட்டு சனல் சிறந்து பார்த்தார்கள் மழை அங்கதான் இருக்கு மழை அங்கதான் போகல கொஞ்ச நேரம் ஜோம்னா முடிச்சு பார்த்தாங்க போயிட்டாங்க போகல அருமையான கட்டிடப்பிள்ளைகளை கேட்டவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று எங்க விசுவாசிக்கணும் இருதயத்தில் விசுவாசிக்கணும் கேட்டவர்களை பெற்றுக்கொள்வோம் என்ற முழுமையான விசுவாசம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அருமையான சகோதரர் உண்டு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார் அவருக்கு திடீரென்று பொறாமையினாலே வேலைக்கு இடையூறு பண்ணிவிட்டார்கள் வேலை போச்சிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது இன்னொரு ஊரில் கூடுற வாடகைக்கு வீட்டில் இருக்கிற பெரிய உத்தியோகத்தில் உள்ளவர் இருக்கிறார் பிள்ளைகள்லாம் அங்கே படிக்க வைத்திருக்கிறது எல்லாமே அங்கே நடுக்காட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும் நாலஞ்சு மாதம் கம்பெனி சம்பளம் கொடுத்தது சொல்லிவிட்டாரு ஒரு மாசம் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் வேலைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அவர் திட்டமாக இருந்தார் இங்கே ரெண்டு ஒரு தடவை வந்தார் வந்து நான் கவலைப்படவில்லை நான் விசுவாசிக்கிறேன் அங்கே சொல்லிவிட்டார்கள் திட்டமாக சொல்லிவிட்டார்கள் வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இங்கேயும் இல்லை சென்னையில் என்று சொல்லிவிட்டார் நமக்கு கூட கொஞ்சம் கவலையும் கலக்கமாக இருந்தது அவருக்கு அந்த கலக்கமும் இல்லை திட்டமாக சொன்னார் கிடைக்கும் நான் விசுவாசிங்க ஐயா இந்த ஒரு மாதம் தான் சம்பளம் ஒரு மாதம் சம்பளம் கொடுத்தாரு அடுத்த சனங்களுக்குள்ளார்ளுக்குட்டு மறுபடிய விசுவ நம்பிக்கையோடு கேட்போயர்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையோடு கேட்டால் பெற்றுக்கொள்வோம் நமது ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல குறைபாடுங்க இருக்கின்ற நம்மிடத்தில் தான் இருக்கிறது நம்மிடத்தில் இருந்தால் அது காலதாமதமாகும் நம்மள பூரணமான விசுவாசம் இருக்குமானால் உடனே அது பலிதமாகும் என்று சொல்லுகிறபடினால கற்றோ சத்திற்கு சுவிடாமலும் கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் சவல் பண்ணிடப்படினால் அவனுடைய பார்த்தையே இழந்து போய்விட்டான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் அப்படிப்பட்ட நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது கத்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்க சோதித்து பார்த்து அவைகளே செய்யுங்க தாவிதராஜா தேவனு போல கத்தாக செய்ய போதியம் சுவாசிப்போம் கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் ஆனவர் சொன்னதுக்கு ஆபிரகம் செவி கொடுத்தார் அப்படியே கீழ்படிந்தார் பார்க்கிறவர்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தெரிந்திருக்கும் எனக்கு வேற ஜோலி இல்லையா அது எங்கோ ஒண்ணும் இல்ல ஒன்றுமில்லை சந்ததிய சொல்லுகிறார் நான் போறேன் என்று அருமையானவர்களே விசுவாசம் கீழ்பளிதல் செவி கொடுத்தல் உங்களுக்கு இந்த வசனங்கள் சிலது கேட்டவர்களா இருக்கலாம் நீங்கள் செவி கொடுக்காமலே உறங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல அது உங்களுக்கு பிரயோஜனம் பெகா கிரியமானது என்று வேதம் சொல்லா தேவனுக்கு மயமண்டதாக விசுவாசிப்பியர்களாக குத்ரா தேவன் சொல்லுகின்றார் கத்தருக்கு பிரியமானது என்னது என்று என்று தேவனுடைய வார்த்தை தேவ மனிதன் சொல்கின்றார் அருமையான கற்றலை பிள்ளைகளே நாம் கற்றுக்கு பிரியமானவர்களை செய்ய நீர் எனக்கு போதிய ஆண்டவர எனக்குள் இருக்கிற பர்சுத்தாபியானவரே நவர்களுக்கு பிரியமில்லாதவரை செய்துவிடாதபடி எனக்கு போதனை தாரும் என்று நாம் கேட்போமாக கேட்டு அவரின்படி நாம் செய்வோமாக அப்பொழுது நாம் ரோமரில் படித்த பிரகாரம் நாம் மனம் புதிதாக புதிதாக கெழ்படிய கெழ்படியே எங்க புதுசாகும் வெளிய சுத்தமாக உள்ளான மருந்து சுத்தமாக் கொண்டே இருக்கும் மறு ரூபமாகிக் கொண்டே இருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு வரை நான் சோதனைக்கிறேன் மூன்றாவதாக ஜோபி என்று முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் நான் போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தையின் மடியிலே ஒழித்து வைத்தேன் ஆதாம் கர்த்து கர்த்து கத்தனத்தில கேட்கின்றார் ஆதா போல மீறுதல்களை ஒழித்து வைத்து மீறுதல் செய்தேனா என்று கேட்கின்றார் யோவு பெரிய நீதிமன்ற கடவுட்டையே கேளுக்காரணி நீதிகளுடைய உத்தமத்தை தராசில வைத்து நிறுத்துவாரும் அப்படி அவருடைய உத்தமத்தை பற்றி நமக்கு தெரியவில் ஆதாம் ஆண்டவராக தேவன் கேட்கின்ற நேரத்தில் உள்ளதை ஒத்துக்கொண்டு அண்டவரே மீறுதல் செய்துவிட்டோம் ஐயா அதை மன்னித்தரலும் என்று அறிக்கை செய்திருப்பார்கள் அவருக்கு மனைவிக்கு மீட்பு கிடைத்திருக்கும் மீட்பு கிடைக்காம இணைகிறார்கள் மறைத்தார் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கின்றாலும் சரி உள்ளதை ஒத்துக்கொள்ளுகிறதை எதிர்பார்க்கிற கருத்தர் எந்த காரியமாயிருந்தாலும் சரி உள்ளதை ஆண்டு கேட்கிறார் அல்லவா கேட்கும் போது உள்ளதை அப்படியே ஒத்துக்கொள்ளுகிறது தான் மேலான காரியம் மேலான காரியம் உள்ளதை கொண்டு போட்டாலும் ஒத்துக்கொள்ள எ பார்க்கின்றோம் எப்படி செய்தீர்களா எப்படி சொன்னீர்களா இந்த காரியம் எப்படி நீங்கள் செய்தீர்களா கேள்விப்படுகிற இல்லவே இல்லை இல்லவே இல்லை அடிச்சு சத்தியம் சொல்ற விசுவாசிகள் இருக்கிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள் தேவன் உலாவுகின்ற விட்டு செழிப்பான ஒரு வேசத்தை விட்டு வாழ்க்கையை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றலை பிள்ளைகளை உள்ளதை ஒத்துக்கொள்ள வேண்டும் உண்மையே நாம் செய்ய வேண்டும் உள்ளதை ஒத்துக்கொள்ள வேண்டும் உண்மையே செல்ல உண்மைக்கு மாறாக எதையும் நாம் செய்யக்கூடாது ஆண்டவராக உண்மை உள்ளவர் அவரோடு கூட இருக்கிறது யாரெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் இவர்கள் தான் அவரோடு கூட இருக்க முடியும் அவரோடு கூட பணி நடக்க முடியும் ஆண்டவர் உண்மை உள்ளவர் அவர் எதிலே பிரியப்படுகிறார் என்றால் தேவனுக்கு மயமே உண்டாவதாக முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அவர் இவைகளிலே பிரியப்படுகிறார் முதாண்டவர் தேவன் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஐந்து அவர் நியாயத்திலும் நியாயத்திலும் கருத்தருக்கு பிரியமானது சோதித்து பாருங்கள் ஆதாப்போல என்னுடைய மீதுகளை மறைத்து வைத்தேனும் ஒழித்து வைத்தேனோ என்று கேட்கின்றார் நியாயத்திலும் கற்றமானது இவைகளாக இருக்கிறது இல்லையா இல்லையா ஒரு வியாபாரம் என்கிற ஒருவர் பாஸ்வேர்டில் வந்து கேட்டார் ஐயா ஒரு பொருளை ரொம்ப லாபகரமாக வாங்கி இருக்கிறேன் மார்க்கெட்டு விலை இப்படி இருக்கிறது ஆனா வாங்க வருகிறவர்களிடத்துல வாங்க வருகிறவர்கள் எனக்கு ஒரு ஒரு அஞ்சு ரூபா குறைச்சு கொடுங்க அப்படின்னு இந்த பொருளை கேட்கும்போது இல்லை நான் வாங்கின விலை இதுதான் எனக்கு கட்டுபடி ஆகாது அப்படி என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொன்னாங்க வாங்கின விலை எவ்வளவு என்று நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு சஸ்தாவா கிடைத்திருக்கலாம் சும்மா கிடைத்திருக்கலாம் சும்மா கொடுக்க சொல்லி சொல்லவில்லை சொல்ல கட்டுப்படிவும் சொல்ல விலை என்று சொல்லுங்கள் இவ்வளவுக்கு வாங்கிறேன் ஆண்டவராகிய தேவன் நீதியிலும் உண்மையிலும் பிரியப்படுகிறார்கள் நமது ஆண்டவராகிய தேவன் நீதி உள்ள தேவன் தன்னால் உருவாக்கு மனிதனாகிய இளவான் சுவாமி இடத்திலே வந்து ஞானஸ்தானம் கேட்டார் அவர் சொன்னார் நான் உம்மிடத்துக்கு வர வேண்டியதாக இருக்கேன் நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டார் ஆண்டு என்ன சொன்னார் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு நமக்கு ஏற்றதா இருக்கிறது இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது இடங்களோடு நீதியை நிறைவேற்றும் தேவையில்லை யார் நீதி நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மேல் பிரியமாயிருக்கின்றார் அவர்கள் மேலவர் கொள்கிறவராக இருக்கிறார் ஆனப்படினா பிள்ளைகளே வாழ்க்கையை நீதி நேரி தவறாம பஞ்சாயத்து பேசினாலும் சரி ரெண்டு பேருள்ள வழக்கை தீர்க்கிறதா இருந்தாலும் சரி அதில் ஏழைகள் பணக்காரன் என்று பாராமல் அதில் நீதியை வழங்குகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டி தேவன் சொல்லுகிறார் இல்லையிலோயா ஆனப்படினால் தான் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கத்தளை வார்த்தை சொன்னது தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆனப்படினா நீதியிலும் நியாயத்தில் நமது கர்த்தர் பெரியப்படுகிறவராக என்று கத்தளை வார்த்தை சொல்லுகிற பக்தன் இவ்விதமாக கத்தெடுதல் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பது வசனம் ஏழு அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது உதவி நியாயபுறமான உனக்கு பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன் உனக்கு பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன் விரும்பாதவர்கள் அதை செய்ய முடியாது அல்லவா விரும்புகிறவர்களை விரும்புகிறேன் நியாயபரமான உள்ளத்தில் இருக்கின்றது நான் வேதத்தை பல தடவை படித்திருக்கலாம் பல தடவை படித்து வேதத்தை மனதில் ஆக்கியிருக்கலாம் ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமானது செய்ய நான் விரும்ப வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் மகிமை உண்டாவதாக இப்படி வந்திருக்கிற கத்தளை பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் உங்களுக்கு பெரியமானது செய்ய நான் விரும்புகிறேன் உடைய ஞாய்ப்புறமான விதத்திலே இருக்கிறது என்று சொல்லுகின்றார் குடி வந்திருக்கிற கத்தட பிள்ளைகளை நாம் கத்தருக்குப் செய்ய விரும்புவோம் கருத்தருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் பாதையில நடத்துவாராக கேட்போம் செய்வோம் விரும்புவோம் அதற்காக ஜபம் பண்ணுவோம் நம்மை நடத்தும் முடியாக அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் கத்தாகவே நமக்கு பிரியமாக பிரியமல்லாத ஒன்றும் என்னுடைய வாழ்க்கைகளை சம்பவிக்க வேண்டாம் என்று நாம் சொல்வோம் ஹலோ என்னுடைய வாயின் வார்த்தைகளா இருந்தாலும் சரி கத்தருக்கு பிரியமானவர்களை மட்டும் சொல்ல வேண்டும் நிரூபத்தில் எழுதினார் வார்த்தை இருப்பதாக கூடுதலாக பேசிட்டீங்களா தப்பு வந்துடும் கத்தருக்கு வந்துவிடும் எல்லாவற்றிலும் சுருக்கமா பேசுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் காண வேண்டும் இல்லையா இல்லையில இல்லையிலா கத்தருக்கு பிரியமான என்று சோதித்து பாருங்கள் கேட்டவர்களை பெற்றுக் என்று நம்புங்கள் கருத்திற்கு பிரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாந்தனுடைய பாவத்தை மறைத்தது போல மறைக்காமல் நாம் எல்லாவற்றிலும் உண்மையை சொல்கின்றவர்களாக இருப்போம் கருத்தருக்கு பிரியும் இவைகளை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் அருளும் நன்மைகள் என்ன என்று உணர்ந்த அவசரத்தை நாம் வாசிக்கிறான் ஒன்றியவான் மூன்றாவது ஆறம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறான் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக கற்றமா செய்கிற பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதே உடனே கொடுக்க வல்லவராய இருக்கிறார் பெற்றோர்களுக்கு பிரியமாக பிள்ளைகள் நடக்கும்போது வெளியே போகும்போது அப்பா இது வேணும் சொல்லி விட்டாச்சுன்னா வரும்போது வாங்கிட்டு வந்து பிள்ளைகளை கேட்டதே என்று யாருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கேட்டால் மறந்து விடுவார்கள் அது வாங்க போகணும் என்றாலும் வாங்க இஷ்டம் இருக்காது என்று நாம் காணுகின்றோம் அதே மாதிரி நமது ஆண்டவராக தேவனுக்கு யார் யார் பிரியமாய் விருப்பமாய் அவருடைய விருப்பத்தினுடைய செயல்படுகின்றார்களோ அவர்கள் வேண்டிக் கொள்கிறவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று திருவாக்க சொல்லையில அதைத்தான் தானியலை குறித்து தேவன் சொல்லும் போது தானியல் இன்னும் ஜபம் ஒரு வாரத்தில் இருக்கிறார் ஜனங்களுக்கு இன்னும் விடுதலை உண்டாக எழுபது வருஷங்கள் ஆகும் என்கிறதை அவர் படித்த மாத்திரத்தில் அவர் மிகவும் துக்கத்தோடு காணப்பட்டார் அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஆரம்பிக்கிறார் ஜெவம் இந்திய கட்டளை கட்டளை வெளிப்பட்டது தானியல் ஒன்பது அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை வாசிக்கிறார் பிரியமானவர் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள கட்டளை வெளிப்பட்ட மிகவும் பிரியமானவர் தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள் வேண்டிக் கொள்ள எல்லாம் கேட்டிருக்க மாட்டார்கள் ஒரு சில காரியங்களை கேட்டிருக்கலாம் கேட்காமலே விட்டு இருக்கலாம் சேர்த்து கொடுப்பார் அவைகளையும் சேர்த்து கர்த்தர மிகவும் பிரியமான தானியல் எந்த சூழலேயும் கர்த்தரை பிரியாத ஒரு புருஷன் இல்லையிலா தானியல் விட்டு பிரியாத புருஷன் கடவுளை விட்டு பிரியாத தானியல் ராஜாவின் கட்டளையை மீறி வேறு தெய்வத்தை யார் கும்படுகிறார்களோ அவர்கள் சிங்ககவில போடப்படுவார்கள் என்று கட்டளை வெளிப்பட்ட போதிலும் அவருக்கு கடவுளை பற்றி தெரியும் கடவுள் யார் என்று தெரியும் ஆனபடினால இந்த மனிதனுக்கு இந்த ராஜாவிட கட்டளைக்கு நான் ஏன் பயப்படுகிறேன் என்று அவரை பார்க்கிறார்கள் அவர் மூன்று வேளையும் ஜோமிடுகிறார் மேலே பதகணியை கடந்து வைத்துவிட்டு எல்லாரும் ஊரில் வெளியே தெருவில் போற பார்க்கிற அளவுக்கு தான் ஜபம் இருக்கும் இந்த கட்டளை வெளிப்பட்டது ஒரு மாதம் அளவு ராஜாவுடைய கட்டளையை மீறி வேறு தெய்வத்தை வணங்குகிறவர்கள் ஸ்ரீகங்கியில் படம் படுவார்கள் தாதியில் வழக்கம் போல் வழக்கம் போல் எப்பொழுது செய்கின்றது போல மேலே ஏறினார் மாடியில் பழங்குணிகள் திறந்து வைத்தார் முழங்காலில் நீண்ட முழங்காலில் நின்று ஜபம் ஒண்ணினார் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார் மிகவும் பிரியமானவன் ஆனப்படி நான் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே ஜபம் பண்ணலாம் ஜெபம் பண்ண தொடங்குகிறார் போதே கற்றலை வெளிப்பட்டது என்று சொன்னார் லையாருடைய நம்முடைய ஜபத்திற்கும் ஆண்டு அப்படி சொவி கொடுக்க வேண்டும் என்றால் பிரியமானது என்னது என்று பார்க்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று பார்க்கிறவர்கள் வேண்டிகொள்ள வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் கொடுக்கிறார் வேண்டிக் கொள்ள தொடங்கிருப்பதை ஜெவம் பண்ணும் அவர்களை கொடுக்கிறார் பதில் கொடுக்கின்றார் சுகதனை அனுப்பி தானியலுக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டுவா என்ற நாம் பார்க்கலாம் அருமையான கத்தோட பிள்ளைகளை உங்களை என்னையும் பார்த்து கற்று சொல்லுகிறார் பிரியமானதை செய்யுங்கள் கற்றுக்கு பிரியம் இது பிரியமா இது பிரியமா என்று சோதித்து பாருங்கள் பார்த்தவைகளை செய்யுங்கள் அதற்கு மாறுபட்டதை செய்யாதீர்கள் அடிக்கடி பாவரிக்கை செய்கிறது ஒரு மேன்மையான காரியம் அல்ல அடிக்கடி பாவரிக்கை செய்வது ஒரு மேன்மையான காரியம் அல்ல விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து அடிவிட்டு எதிராளினால் கல்லறிப்பட்டு பொண்ணாகி தளம்பாகி தளம்பாகி தளம்பாகி அழகை கடுத்து போட்டு ராஜாவுக்கு மனைவியாக இல்லை யேசு ராஜாவுக்கு மனவாட்டியலாகும் இடையாக நம்மை கர்த்தரா அபிஷேகித்திருக்கிறார் மந்திரை சேர்த்திருக்கின்றார் அருமையான கத்திரை பிள்ளைகளை நாள் கிழக்கு கத்திரை வார்த்தை என்ன சொல்கின்றது அவர்கள் பிரியமானவர்களை செய்கிறவர்களுக்கு கர்த்தராயி தேவன் கர்த்தராயி தேவன் பிரியமானவர்களை செய்ய வேண்டும் பிரியமானவர்கள் என்னது என்று சோதித்து பார்க்கிறவருடைய மனம் அப்படி செய்ய செய்ய மனம் என்னாகுமா இதாயிக்கொண்டே இருக்கும் மறுபடியும் சேஞ்சு கொண்டு போயிடும் கேட்டவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் கத்தோடைய வார்த்தையை விசுவாசுங்கள் செவி கொடுங்கள் கேட்படியுங்கள் கத்தருக்கு பிரியம் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் மக்கள் இருக்கிற ஆவியானோர் உணர்த்துகிற போது உணர்த்திய போதிலும் அதை நாம் அடக்கி அடக்கி அடக்கி மறைத்து வைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் குறைபாடு ஏற்பட்டுவிடும் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் திடீர் திடீர்னு சிலர் காணாமல் போய்விடுகிறார்கள் இதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இதை நாம் செய்கிற காரியம் இந்த தோட்டத்திற்கு இந்த சபைக்கு முதலாளி தலைவர் கத்தராகி தேவன் அவர்தான் இதில் எல்லா காரியங்களையும் நடப்பித்து இந்த வருஷம் உயர்கட்டும் என்றது போல ஏன் இது நிலத்தையே கெடுக்கிறது மற்ற மரசங்க இடைஞ்சலாக இருக்கிறது சொல்கின்றது போல தேவன் பிதாவி தேவன் அடிக்கடி சபையை பார்வையிடுகின்றார் அடிக்கடி பார்வையிடுகின்றார் பார்வையிட்டு இத்தனை வருஷமாகியும் இந்த ஆத்மாவிலே ஒரு பலன்காணுமே எனக்கு பிரியமான ஒரு ஜீவிமம் இல்லையே என்று தேவன் வருத்தப்படாதபடி நம்மை நாம் பார்த்துக் கொள்வோம் இல்லையிலோயா இல்லையிலோயா வேண்டிக் கொள்ள எல்லாவற்றையும் பெறுவார்கள் பிரியமான ஒரு பிரியமானவர்களை அவர்களுக்கு வழிபடும் என்று சொல்லுகிறது அதிகாரம் ஐந்தாவது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் முன்னமே சாட்சி பெற்றான் தேவனுக்கு மயமே உண்டாவதாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தியே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் தேவனால் சாட்சி பெற்றவர்களாக கர்த்தியானவர்கள் என்ற சாட்சி பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கி சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக குடிவந்திருக்கிற அருமையான கத்தோடைய பிள்ளைகளே நான் இந்த நாள் உங்களுக்கு அறிவிக்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவராகி தேவன் விரும்புகின்றார் ஹலையலுயா இளையலுயா இளையலுயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக கர்த்தராகி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அவருக்கு பிரியமானது அவருக்கு பிரியமானது தானா நாம் செய்கிறோம் என்று சோதித்து பார்த்து அவைகளை நாம் செய்ய வேண்டும் மதாவது வழி கத்தியா இருந்தால் அவனோடு மனிதனுடைய வழி கர்த்தனைக்கு பிரியமானதாக இருந்தால் அவனுடைய எதிராளிகளும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நான் இன்றி என்னுடைய வாழ்க்கை ஒரு முறைகளை பரிசோதித்து பார்ப்போம் ஒரு ஆள் நாள் நடக்குமனால் நான் ஃபுல்லட் போடுற அன்னைக்கு சொன்னேன் ஆலயத்துக்கு வந்தார் ஆலயத்துக்கு அவர் குடும்பமாக வந்தார் அவருடைய மனைவி ஒரு நல்ல விசுவாசம் பக்கத்து வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க தான் பக்கத்தில் உள்ளவங்க தான் போக வருவங்க நின்றார அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பார் அப்படியா ஆலயத்து வந்திருந்தார் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்து வந்த உடனே முழங்கால் போட்டார் கர்த்தர் அவரை சந்தித்திருக்கிறார் நாம் கர்த்தருக்கு பிரியமானது செய்யும்போது நமக்கு சத்தர்கள் யார் சத்திர்கள் நமக்கு சிநேகமாவார்கள் சினேகமாவார்கள் பார்த்து கொண்டு இணைப்பார் நாம் பண்ணுவோம் மனைவிங்க வரது தெரியும் எல்லாம் வைத்து கொண்டு அப்படி ஒரு மாதிரி பார்ப்பார் இப்போ வேற ஊரில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் உண்டு ஒரே ஒரு பையன்தான் அந்த பையன் நல்லா படிக்க மாட்டான் அந்த அம்மா கொண்டு வந்து ஜோவம் மண்ணை கொண்டு வருவாங்க வந்து ரொம்ப அழுவாங்க ஒரே ஒரு பையன்தான் ஐயா படிக்கிற பாடங்கள் மனசில் ஆக மாட்டேங்குது இந்த வருஷம் பாஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியல ரொம்ப மோசமாக இருக்கிறான் ஜோவம் மண்ணி அது அவருக்கு தெரியும் பையன் திரும்பி நல்லா படி நல்ல நிலைக்கு வந்து காலேஜுக்கு போய் நல்லா படிப்புடுவான் அப்போ அவர் கேட்டிருக்கிறார் அவருக்கும் தெரியும் கூட்டிக் கொண்டு ஜோம் பண்ணிட்டு அந்த கிரி அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகிட்டு மாற்றத்தை உண்டாக்கிட்டு இப்போது அந்த பையன் நல்ல ஒரு மேலே படித்து நல்ல ஒரு ஸ்டேஜிக்கு வந்து பெரிய ஒரு கம்பெனியில் வேலைக்கு போட்டான் கம்பெனி மூலம் இப்போது வருகிற மாதம் பதிமூணாம் தேதி வெளிநாட்டுக்கு போகிறான் நியூசிலாண்டு ஒரு நாடு சொன்னாங்க அந்த நாட்டுக்கு போகிறான் கம்பெனி விஷயமா அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் வந்து அவர் தான் சொன்னார் ஐ என்னுடைய பையன் வேலைக்கு போய் முதல் மாத சம்பளம் வாங்கியிருக்கிறான் அந்த சம்பளம் முழுவதையும் உங்களுக்கு காணிக்க கொடுக்குற கலந்து இருக்கு என்று சொன்னார் ஒரு கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் கத்திர்களும் என்று நான் என்னுடைய கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்துப்பார் என்று இறைவாக்கு சொல்கிறது இதற்கான ஒரு நன்றி இப்படி நம்முடைய ஊழிய காலத்திலேயும் சபையின் உடையத்திலேயும் ஏராளமான சம்பவங்களை நாம் காண்போம் ஆனப்படி நல்ல சத்தர்களாக இருக்கிறார்கள் என்று அன்றவரே அவர்களை கொண்டு போடும் என்று ஜெபம் பண்ண அவர்கள் லட்சியம் என்று ஜெபம் பண்ணுவோம் அன்றவரையே அவர்களை நல்லவர்களாக மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம் அதற்கு சரியான பதில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாகி ஆனால் எல்லாருமே அணக்கத்துறை பிள்ளைகளே ஒரு மனிதன் கத்தருக்கு பிரியமானதை செய்தால் வேண்டிகுள்ளாம் கொடுப்பார் ஒரு மனிதன் கத்தருக்கு பிரியமானதை செய்தால் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அவனுக்கு கட்டளை வந்துவிடும் அடுத்து செய்ய போகிற காரியத்தை குறித்து நீதிமொழிகளில் பதினாறு ஏழில் வாசித்தோம் சத்திர்களும் ஒரு மனிதனுடைய வழி கர்த்திற்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்திருக்களும் அவனுக்கு சிநேகம் ஆவார்கள் சிநேகன் ஆகிடுவாங்க இவர் நடைமுறையில் நாம் இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லவா இல்லையில கடைசியாக நாம் கற்றுடைய வருகை பிந்துமானால் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் கத்திய முன்னால் நமக்கு மரணம் இருக்குமானால் முதல் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிற ஜீவியம் நம்மை ஆயத்தமாக்கிவிடும் இல்லையெழு கத்தருக்கு பிரியமா செய்த பிரியமில்லாமல் எல்லாரும் சரியாகத்தானே இருக்கிறார்கள் என்று என்னையிட அதுகிறீர்கள் கடைசி ரிசல்ட்டில் தான் தெரியும் கடைசி ரிசல்ட் வரும் அதில் தான் தெரியும் யார் யார் எப்படி வாழ்ந்தார்கள் யார் யார் எப்படி ஜீவித்தார்கள் என்று அன்று தெரியும் சில பிள்ளைகள் போய் ரிசல்ட் பார்த்துவிட்டு அழுது கொண்டு வரும் சிலர் பாஸ் பண்ணியிருந்தாலும் மார்க் குறைந்து போய்விட்டதே என்று அழுவார்கள் நல்லா ஃபஸ்ட் மார்க்கில் வாங்கி வந்திருக்கிறவர்கள் சிரித்து கொண்டே வீட்டுக்கு வருவார்கள் எல்லாம் பார்க்குறோம் அல்லவா படிக்கிறது எல்லோரும் ஒரே கல்லூரியிலே தான் படிப்பார்கள் ரிசல்ட்ல தான் அவர்களுடைய திறமைகள் தெரியும் கர்த்தருக்கு என்னது என்று அவைகளை உணர்ந்து பார்த்து ஆலோசனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதை மட்டும் செய்வோம் கருத்தரம் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை